ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய கடமைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இவை அனைத்துக்கும் மூலம் நம்முடைய வேதம் நம் ரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள்னு சொல்லக்கூடியதான கிரந்தங்கள் புராணங்கள் இவைகளை நாம் ஆதாரமாக வச்சுட்டு தான் நாம் அனைத்து காரியங்களையும் செய்கிறோம் ஒன்று செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இவை மூன்றும்தான் நமக்கு ஆதாரம் ரெஃபரன்ஸ் அதில் நாம் பகல்ல செய்யக்கூடியதான அத்தனை தர்ம காரியங்களுக்கும் யார் நமக்கு பிரத்யக்ஷமான தெய்வம் அப்படின்னா சூரியன் தான் சூரியன் உத்தேசிச்சு நாம் அத்தனை தேவதைகளுக்கும் பூஜையாகட்டும் ஜபங்களாகட்டும் ஹோமங்களாகட்டும் அத்தனையும் நாம் பண்ணுறோம் அவைகளை தேவதைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவர் பகல்ல சூரியன் ராத்திரியில் அக்னின்னு ரிஷிகள் நான் சொல்லியிருக்க அதையினால்தான் சூரியன் இருக்கிற திக்கு நோக்கி நாம் கிழக்கு நோக்கி உட்காந்து அத்தனையும் நாம் பண்ணுறோம் சூரியன் மத்தியத்துக்கு வந்தாச்சுன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் வடக்கை பார்க்க உட்காந்து பண்ணணும் சூரியன் அர்த்தமனமான பிறகு மேற்கு பக்கம் பார்த்து உட்காந்து செய்யணும் என்ன காரணம் அப்படின்னா பகலில் சூரியன் ராத்திரியில் அக்னி இவ்வளோ ரெண்டு பேர் தான் தேவதைகள்கிட்ட நாம் கொடுக்குற ஆகுதிகளாகட்டும் அத்தனையும் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறவா அக்னிக்கு சூரியனுடைய புத்திரன்னு பேர் சூரிய தனுகோன்னு அக்னிக்கு பேர் சூரியனிடமிருந்து ஆவிர் அக்னி அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது பகல்ல சூரியன் வச்சிருக்கார் தேஜஸ்த பூரா அஸ்தமிக்கிற பொழுது தன்னுடைய தேஜஸ் தேஜஸ்ன்னா பிரகாசம் ஒளி அவைகளை அக்னிக்கிட்ட கொடுத்துட்டு தான் அஸ்தமன மாறார் சூரியன் சாயந்தரம் திரும்ப காலம் வர அக்னியிடமிருந்து வாங்கிண்டு சூரியன் பிரகாசிக்கிறார் அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது நேக்ஷே தோஜந்தம் ஆதித்யம் அஸ்தங்கம் கதாச்சனா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்றது அதாவது சூரியன் உதய மாற பொழுதும் அஸ்தமனம் ஆற பொழுதும் சூரியனை பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா தேஜஸ் இல்லாமல் இருக்கிற சூரியன் அக்னியிடமிருந்து தேஜஸ்தை வாங்கிக்கிறார் ஆகியனால்தான் செகச்சவீர்னு இருக்கும் உதய காலத்தில் சூரியனை பார்த்தா செகப்பாக இருக்கும் அக்னிக்கிட்டே இருந்து தேஜஸ்தை வாங்கிக்கிறார் அது எது மாதிரி அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் நாம் பண்ணிக்கிற மாதிரி ட ட்ரெஸ் அதை யாரும் பார்க்கக்கூடாது அதுபோல சூரியன் அக்னியிடமிருந்து தேஜஸ்துறார் அதனால தான் காலவேளையிலும் ஷெகப்பா இருக்கும் அஸ்தமிக்கிற பொழுதும் ஷெகப்பா சூரியன் பிரகாசிக்கிறார் தன்னுடைய தேஜஸ அக்னியிட்ட கொடுக்கிறார் அதனால தான் உதயமாற பொழுதும் அஸ்தமிக்கிற பொழுதும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய தர்மசாஸ்திரப்படி உபனிஷத்துகள்லாம் கூட சொல்கிறது என்னென்னா நாம் கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய கண்ணை அந்த பொருள் மேலே போய் விழுந்துடுத்தோம் விழுந்து அந்த பொருள் நமக்கு காட்டுறது அப்படின்னு சொல்கிறது நாம் எந்த பொருளை பார்த்தாலும் நம்முடைய கண் அந்த பொருள் மேலே போய் விழுந்துடுறது இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது இதுக்கு என்ன ஆதாரம்னா நாம் லோக்கத்திலேயே பார்க்கலாம் இந்த மெட்ராசைன்னு ஒரு ஒரு வியாதி வரும் நோய் அந்த மெட்ராசை வந்தவனை பார்த்தா நமக்கும் அந்த வியாதி வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய கண்ணு அந்த நோய் வந்தவனுடைய கண்ணில் போய் விழுந்துடும் விழுந்து நம்மகிட்ட பிரகாசிக்கிறது அதனால தான் அந்த நோய் நமக்கும் வருது அப்படிங்கிறத நாம் லோகத்தில் பார்க்குறோம் அதையினால்தான் ருத்ரபூமி ஸ்மசானங்கள்லாம் இருக்குது இடுகாடுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சாப்பிட்டோம் ஏன்னா நம்முடைய கண் போய் அதில் விழுந்துடுறது அப்போது நமக்கு விழுப்பு வந்துடுறது அதையினால்தான் பார்க்கக்கூடாது அதுபோல தான் சூரியன் உதயமார சூரியனை போய் நாம் பார்த்தா சூரியன் வெட்கப்படுறார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது சூரியன் வெட்கப்படுறார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறார் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா அதனால் நமக்கு ஒரு பாபம் வருது அந்த பாபம் எப்படி வெளிப்படுறது அப்படின்னா இந்த உதய மாற சூரியனையும் அஸ்தமிக்கிற மாற சூரியனையும் நாம் பார்க்கறதுனால தான் நமக்கு கேட்ராக்குன்னு ஒரு வியாதி வருது கண்புரை நோய் இந்த கண்புரை நோய்ங்கிறது இந்த உதயமான சூரியனை பார்க்கறதுனாலையும் அஸ்தமிக்கிற சூரியனை பார்க்கறதுனாலேயும் தான் அந்த வியாதி வருதுன்னு கருட புராணம் சொல்கிறது பார்க்கக்கூடாது அதே போல கிரகண கிரகண சமயத்தில் சூரிய சந்திரனையோ சூரியனையோ பார்க்கக்கூடாது கிரகணம் விட்டப்புறம்தான் பார்க்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது கிரகணம் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதோ பிடிச்சிருக்கும் பொழுதோ பார்க்கக்கூடாது உதயமார சூரியனை நாம் பார்க்குற பொழுது நம்முடைய கண்ணில் ஒரு ஒரு பாலாடை மாதிரி ஒன்று உற்பத்தி ஆறுது அதனால தான் லென்ஸு மாதிரி அது அதனால தான் நாம் உதிக்கிற சூரியனை நன்னா பார்க்க முடியும் நம்மால் பார்த்தா நல்லா முழுசாக தெரியும் முழு சூரியனை நாம் நான் பார்க்கலாம் நன்னா மேலே வந்தப்புறம் நாம் பார்க்க முடியாது எட்டு மணிக்கு மேலே சூரியனை நம்மளை பார்க்க முடியாது உதயமார சூரியனையும் அஸ்தமிக்கிற மாற சூரியனையும் நல்லா பார்க்க முடியும் என்ன தெரியும் செக்கச்சி வேர்னு அப்படி பார்க்குறபோது நம்முடைய கண்ணில் ஒரு பாலாடை மாதிரி ஒன்று உற்பத்தியாரு அதுதான் கேட்ராக்னு பேர் அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் அதை செய்யக்கூடாது பண்ணினால் கண்புரை நோய் வரும் இப்போ லோகத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கன்னியாகுமரிக்கு போகிறதுன்னு ஒரு வழக்கம் வந்துருக்கும் எதுக்கு நான் உதயமான சூரியனையும் அஸ்தமி அஸ்தமனமான சூரியனையும் பார்க்கறதுக்குன்னே அங்கே போகிறது கன்னியாகுமரிக்கு ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய பார்வையில பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அது ஒரு தர்மம் அப்படி அஸ்தமனமானப்புறம் அக்னிக்கிட்ட கொடுத்துடுறார் தேஜஸ் அதனால தான் நாம் எந்த ஹோமம் பண்ணினாலும் பகல்ல சூரியனுக்கு முதல்லையும் ராத்திரியில் அக்னிக்கு முதல்லையுமா நாம் ஹோமமோ எது பண்ணினாலும் பண்ணுறோம் அந்த சுவாமிக்கு பூஜை ஆரம்பிக்கிற பொழுது கூட தீபத்தை ஏற்றி தீபத்துக்கு தான் முதல்ல பூஜை தீப பூஜையை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது அப்படி இந்த சூரியனும் அக்னியுமாக நாம் பண்ணுற அத்தனை பூஜைகள் ஹோமங்கள் அத்தனைக்குமே நமக்கு இவா ரெண்டு பேரும் சாட்சியாக இருக்கா ரெண்டு பேர் தான் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறா தேவதைகள்கிட்ட நாம் பண்ணுற பூஜைகளை அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த உதயமான சூரியனுக்கும் இந்த அஸ்தமனமாக சூரியன் இந்த ரெண்டு வேளையில் உள்ள சூரியன் இருக்கே அந்த காலத்தில் ராட்சசாலாம் வந்து சூரியனை தடுக்கிறான்னு புராணங்கள்லாம் நமக்கு சொல்கிறது வேதம் அதை ஒரு கோடிட்டு காமிக்கிறது அந்த கதையை புராணம் விரிவாக அந்த கதையை சொல்கிறது அந்த கதை அந்த கதையிலிருந்து தான் அக்னியினுடைய ஆவிர்வாவம் ஆரம்பமாகுது அக்னியினுடைய சரித்திரம் அந்த கதையிலேருந்து தான் விரிவாக ஆரம்பமாகுது அதிலிருந்து தான் நாம் அக்னியினுடைய சரித்திரத்தை விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்த உபன்யாசத்தில்